புண்ணியம் செய்வார்கூ உண்டுதாரங்களா சிவ பூஜ ஆடா முக்கியமானது என்னன்னா ரெண்டு தண்ணியும் தண்ணி கிடைக்கல பால் சந்தன அபிஷேகம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா தண்ணி ரெண்டு பூசாமே ரொம்ப சுலபமா இருக்குது ரொம்ப சுலபம் தான் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டால் புரியா நிற்கும் இந்த ரெண்டு விஷயம் சின்ன விஷயமா இருக்கு தள்ளிட்டு போறாங்களே பல பேர்னாரு எண்ணிலி பாவிகள் ஈசன்யம் இறையை நன்னறியாமல் நழுவுகின்றார்களே இந்த ரெண்டுதான் சின்ன செய்து இந்த சின்ன ரெண்டு செய்து கூட செய்யாமல் நழுவுறாங்களே அருமையான திருமூல திருமந்திரம் இன்னொரு பாட்டுல சொன்னார் சாமியை புண்ணியம் செய்வா இருக்கு பூ உண்டு நீருண்டுங்கிறீங்க எங்கெங்க பூ கொல்லபுரமும் இல்லைங்க வீதியில் வாங்கினது நல்லா கீமுகளை இருக்கிற பூவா இருக்குது அதை கட்டி தல்ல கட்டுறான் அது எனக்கு கீமுகளை வச்ச பூவை எனக்கு போடுறதுக்கு மனசுல இருந்தார் வேணாண்டா யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை ஆட ஒரு பச பசுமையான இலை கிடைக்காது உனக்கு ஒரு வெலை நேத்து வாங்கினதுமாம் எளிமையாக்கி சொல்லியும் கூட நாமல் அதை அணுகாமல் இருக்கிறோம் ஏதெல்லாம் திருமல் திருமணத்தில் அமைந்திருக்கிறது ஆகவே இவருக்கு என்ன தெரிந்து கொண்டார் அப்போ நம்முடைய பெருமான் விரும்புவது இந்த நான்கை தான் வழிபாடு செய்வதென்றால் இந்த நான்கில் தான் அமைகணும் என்பதை தின்னனார் புரிந்து கொண்டார் புரிந்து கொண்ட பிறகு எண்ணிவை என்று இது கடைபிடித்துக் கொண்ட அண்ணலை பிரியமாட்டா அளவிலாதரவு நீண்ட அவ்வளவுதான் இந்த பேச்சு கேட்ட பிறகு நான் நானும் கிட்ட பேசவே இல்லைவர் இது பேசி முடிச்சாம அவரு பேசவே இல்லை என்னன்னார் ஆண்டவனத்திலேயே பேச்சு இவர் தமைக்கண்டே எனக்கு தனியாராயிருந்தார் என்ன தனித்த காட்டுல இருக்கிறது இடையூறு வேட்டையாடி அதனால சாதாரண ஒரு காட்டுல ஒரு ரெண்டு மைல் போறதுக்குள்ள நாலு கரடி நாலு இதா இருக்குமே புளியும் இருக்குமே இங்க ஒரு திரும்பியும் இல்லையா சுவாமி இந்த மாதிரி புளியும் கரடியும் இருக்காதா என்று அந்த மீண்டும் மீண்டும் அவருடைய வேட்டையாடிய பண்பினாலே இந்த விலங்குகள் துன்புறுத்துமேங்கிற ஒன்றே நினைவுக்கு வந்தது இவர் தான் கண்டே எனக்கு தனியாராயிருந்தார் சரி எப்ப சாப்பிட்டாரோ நேற்று அந்த பார்ப்பான் வந்து செஞ்சு கொடுத்தாரோ மீண்டும் உள்ள நேரம் ஆகி போச்சு மத்தியானம் சாப்பிட்டதே சாயந்தரம் தேவைப்படுது சாயந்தரம் சாப்பிட்டாலும் ராத்திரி தேவைப்படுது இல்லைங்களா படுத்துக்கும் போது எது என்ன சாப்பிடுங்களான்னு கேட்டா ஒன்னு வேண்டாம் ரெண்டு பழம் கூட அதையும் உள்ளதிட்டு படுக்கிறோம் இல்லவா ஆனா இவருக்கு என்னைக்கு இப்போ உணவுப்படுத்துனா சரி அதனால இவர் தமை கண்டே எனக்கு தனியாராயிருந்தார் என்னே இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவார் இல்லை சரி இங்கிருந்து யார் அவருக்கு உணவு கொடுப்பார் இங்க உணவு என்று சொல்லாமல் இறைச்சி என்றார் ஏ ஒரு சமயத்துல மனசு இறங்கி அவருக்கு ஏதேனும் உணவு கொண்டாருனியா அப்படின்னு நினைப்பது இன்னொரு சமயத்துல நாம இங்கிருந்து கீழே இறங்கி மேல வர்ற வரைக்கும் இவருக்கு யாரு தோண அப்ப இது வரைக்கும் யாரு தோணு அதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன இல்ல இவர் வந்த பிறகு தான் துணை என்று கருதுகிறார் என்ன செய்ய அருமை இந்த பாட்டு இந்த பாட்டு இதை எப்படி வைக்கணும்னு கேட்டா பழைய சிவாஜி கணேசனை வைத்து சிவலிங்க திருமேன் என பக்திமான கொஞ்சம் அதனால வச்சு இந்த நடிகை நாட இந்த நடிக்க சொன்னா ரொம்ப அருமையா செய்வார் கொஞ்சம் விட்டு வில்லெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி கீழே இறங்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் வருவாராம் பத்தடி வந்த ஒன்று அதுக்குள்ளே ஒரு எறும்பு எறும்பு ஆண்டவனை கடிச்சுட்டா மீண்டு செல்வரு பகுதியில் போவார் இல்லை புல்லுவரு திருமேனி அப்படியே தடைய கொடுப்பாரான் திருமேனி தொடக்கூடாது அதெல்லாம் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாது புல்லுவரு அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வந்து சாப்பாடு இல்லையே மேலே போவர் திரும்ப வருவாராம் இது அன்பினுடைய உடைய உச்சி கட்டத்தில் நடக்கிறது இது நான் எனக்கு எப்படி படும் என்னப்பா இவங்க அப்பா காலத்துல வந்த நேரம்லாம் கீழே இறங்கியிருக்கலாம் வருவார் வந்து கண்ணத்துல போட்டுவார் பவானே அப்படின்னு சொல்லுவார் பாடா நானா கீழே போடலான்னு போயிருப்பாரு இவர் இப்படி இருக்காரு போது வரு கொஞ்சம் பிரிவார் மீண்டு செல்வரு சிவலிங்க திருமேனிட்ட போயிடுவாரான் புல்லு வரு அப்படியே திருமேனியெல்லாம் தொட்டு தடவி அப்படி கொடுப்பாரான் மீண்டு செல்வர் மீண்டும் போட்டு என்ன காதலின் நோக்கி நிற்பர் அந்த திருமேனிய அப்படியே பார்த்து கண்ணயராம பார்ப்பார்க்க எனவே அந்த காதலின் நோக்கி நிற்பர் கன்றகள் பூனித்ரா போல்வர் ஒரு பத்து நாள் ஒரு பசுங்கண்ணு ஒரு பத்து நாள் கண்ணூட்டி எப்படி இருக்கும் அந்த கண்ணுட்டி தாய் எப்படி இருக்கும் மேயத்துக்கு ஓட்டும் போது வயிற்றுல கண்ணு இருக்கும் போது மேயரத்துக்கு ஓட்டுனா கன்று போட்ட பிறகு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆன உடனே மாட்டுக்காரன் வந்து அப்படின்னு ஓட்டினா கூட அவன் அப்படி தலையிட்டு மீண்டு வந்து கண்ணூட்டி ஓட்டினா கிணக்கு அப்புறம் அவன் அப்படி வரும் அம்மா அப்படின்னு இந்த கண்டினை பெற்ற அந்த தாய் பசி எப்படி இருக்குமோ அது போல மீண்டும் மீண்டும் வந்தாராம் கன்றகள் ரொம்ப நல்லமல் இறைச்சி நானே கோதர தெரிந்து வேறு கொண்டிங்கு வருவேன் என்பார் பெருமான்ட விடைபெறார் பெருமானே நீங்க பசியா இருக்கிறது எனக்கு பொறுக்கல எப்படியும் நான் போய் மிக விரைவில் போய் உங்களுக்கு இறைச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொண்டாந்து பெருமானே நான் போய் ஒரு மூணு நிமிஷத்துல வந்துடுவேன் அந்த மூணு நிமிஷத்துல யார் இருப்பா உனக்கு தோணு ஆர் தமராக நீர் இங்கிருப்பது என்று அகலமாட்டேன் அதனால சாமி மூணு நிமிஷம் என்ன ஒரு நொடி கூட ஒன்னு பிரியாம இருப்பேன் இங்கே இருந்துருவேன் அப்படின்னு ஒரு செகண்டை போச்சு நேத்து சாப்பிட்டது பசியா இருக்கார் நீர் பசித்து இருக்க இங்கு நிற்கவும் கிள்ளே இங்க பசியா இருந்து நான் பக்கத்துல இருக்க அதுவும் விரும்பல சுவாமி பாவனுடைய உள்ளத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் சேர்க்கிறார் இந்த அன்பினுடைய உச்சியில நிற்பவர்களுக்கு எப்படியெல்லாம் அந்த பெருமான் தோற்றம் காண்கிறது சிவாச்சாரியார் வர்றார் மணியடிக்கிறார் பூரா திரும்ப நாளைக்கே பகவானே நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சொல்லாமலே போவார் ஆனால் இந்த அன்பின் மீதுருவி நாளைவர் இங்க இருந்தவன பிரிவேன் சுவாமி எப்படி உணவு தர முடியும் தரவும் எண்ணி ஒரு வேதத்தில் போய் வர துணிந்தாராகி அவ்வா அந்த திருமேனியை விட்டு புறப்பட்டு செல்வதற்கு ஒரு துணிச்சல் இப்பதான் வந்துதான் இவ்வளவு நேரம் ஆச்சு துணிச்சல் வர்றது என்ன செய்தார் அவ்வளவுதான் ஓடும் எடுத்துக்கொண்டு மலர்கையால் தொழுது போன்ற நீங்கிட்டாலும் இனி அவ்வளவுதான் ரொம்ப அருமை நாடிக்கடி சொல்லுவனே எட்டு கொண்டார்தமை தொட்டுக்கொண்டேன் என்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற அதனாலதான் சட்டி சுட்டதா கைய விட்டதா திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் அற்றாரை தேர்தல் ஒம்புக பற்றே இல்லாத ஒரு ஞானியை நீங்கள் தெளிய வேண்டாம் எப்படி தெரிய வேணா அவருடைய ஞானின்னு தெரியும் இல்லை அவர்கள் நம்மவர்கள் நம்மோடு இருப்பாள் என்று நீங்க நம்பாதிக்க ஏன்னர் மற்றவர் பற்றியில் அவங்களுக்கு எதுமேலையும் பற்றில்லை நீங்க நாலு நாள் பக்கத்திலே அவங்க மேலே பற்று வந்துடாது அவங்க பாட்டு போயிடுவாங்க சொல்லாமலே போய்டுவாங்கன்னா நாம் என்ன நினைப்போம் நாலு நாள் ஆடார் அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தோம் ஏதோ ஒரு வார்த்தை நம்மளோட கூட சொல்லி என்ன பழி நானார் வரப்பட மாட்டாங்க எனவே ஞானியர்கள் யாரு மேலும் பற்றில்லை எனவே நீ செய்த உபசாரத்தினால உன்மீதும் பற்றிருக்காது போயிடும் அற்றாறை தேர்தல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இப்படி ஒரு குரல் அது மாதிரி ஞானியர்கள் வந்து போகும்போது சொல்ற சொல்லிட்டு போகமாட்டாங்க இப்ப ஞாபகம் இருக்கிறது இளமை காலத்துல இப்ப வீதி தோறும் இரண்டொரு பள்ளி அப்படிங்கெல்லாம் சொல்றாங்க அப்பல்லாம் நாலு மைல் நடந்தாதான் சாதாரண தொடக்க பள்ளியே பார்க்கலாம் எங்கள் ஊரில் இருந்து காலையில் சாதம் எடுத்துகிட்டு போவோம் சாப்பிட்டுட்டு நாலு மைல் நடக்கணும் படிப்போம் மீண்டும் நாலு மணிக்கு வந்தால் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வருவோம் அப்படிதான் சாதாரண தொடக்க பள்ளி எல்லாம் கூட அப்ப இருக்கும்போது ஒரு துறவியார் நாங்கள் போய் உணவு வைத்து சாப்பிட்ற இடத்துல அந்த ஒரு துறவியார் தொட்டியம் பெரு திடிச்சிட்டு நாமக்கல் போற வழியால் தொட்டியம் இருக்குது அது தான் எங்களுக்கு பக்கத்து ஊர் அதில் ஒரு துறவி அவர் வந்து சர்க்கிளாக இருந்துட்டு எப்படியோ அந்த துறவு மேற்கொண்டுட்டார் பிறகு தெரியும் வந்தது பேச மாட்டார் நல்ல உடம்பு நல்ல இதாக இருக்கும் அவர் ஒரு நாற்பது நாள் அங்க தங்கினார் நாங்கெல்லாம் உன்னோடு போகும்போது தம்பி எங்க அவன என்னன்னு கேப்பார் இங்க படிக்கணும் இந்த வகுப்பு எல்லாம் சொல்லுவா எல்லாம் வாய் பூமை ஒரு நாள் ஒரு தாளை கொடுத்து நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்று ஒரு வரியை கொடுத்து இதை எழுதி வந்தார் என்னமோ துறவி எனக்கு கொஞ்சம் மேலே ஒரு அன்பு அல்லவா அதனால பின்னால் நாற்பது நாற்பத்தஞ்சு ஆண்டா துறவிகளோடவே இருக்க வேணும்னு ஒரு அமைப்பு இருப்பது போல இல்லை அதனால அப்போவே அது மாதிரி அமைந்துதான் இருக்கு அப்பா ரொம்ப அன்பாக இருப்பாங்க தான் சாமிக்கு எதையும் என்ன செய்ப்பா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் செய்வது அவருக்கு எப்படியோ அந்த கடலை பிடிக்கும் கடலை என்ன வருத்த கடலை அது எப்படியோ அப்பா தெரிந்த பிறகு நாளைக்கு ஒரு தடவை கொண்டு துறைவெடுக யார் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கள் தானன்றாங்க ஐம்புலத்தார் ஒன்பல் தலை திறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என் பான் துணை நமக்கு ரெண்டு கடலை கிடைச்சா வருகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவருக்கு முதல்ல கடலை கிடைக்கிறதே கஷ்டம் எங்க அடுப்பு இருக்குது எங்க இருப்பு சட்டி இருக்கு எங்க வருகிறது பாவம் அல்ல அல்ல துவாதவர்க்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என் பான் துணை நீதாண்டா துணை செய்யணும் உனக்கு வசதி இருக்குப்பா துறவிக்க என்னடா வசதி அப்போ திருவள்ளுவர் துறவிகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற எவ்வளோ அருமையாச்சும் இருக்கு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை நீ தான் தோணேன் இப்போ மனித மக்களோடு இருக்கிற கொஞ்சம் செய்ய முடியும் இப்படிலாம் கொடுக்கறது அவர் இருந்து ரொம்ப அருமையாக இருந்தார் அவர் கொல்லபுரம்லாம் போனால் கூட போகிறது அவர் தண்ணி அரைச்சி கொடுக்குறது வாலியில் அதான் வந்துட்டு போதும் போதும் ரொம்ப அருமையாக இருந்தார் நாற்பது நாற்பது இருந்தார் திடீர்னு ஒரு நாள் மறுநாள் காணவே காணும் நிமுனா நிமு அந்த வீட்டுக்கார சொல்லும் போன்றே வீடு கேட்க மாட்டார் வாயித்தான் பேச மாட்டார நிப்பார் இவர் நிக்கும் போது வந்து போட்டா சாப்பாடு உண்டு இல்ல மூணு வீடு ஆயிட்டு மூணு வீடும் அடைச்சிருந்து அல்லது மூணு வீடும் யாரும் கவனிக்கலாம் நேரத்தில் ஓட்ட வந்துருவா எங்க அந்த இடத்துல வாசல் படிதுரந்து வாராத பிச்சைக்கு இங்கு ஆசைப்படுவதில் தாமா வந்து துறவியை ஊட்ட வேண்டும் என்று நூல்ல படித்தோம் துறவி அவ்வளவுதான் இன்னைக்கு பார்க்கல இன்னும் பார்க்கல அவரை அற்றாரை தேர்தல் ஓம்புக அன்னைக்கு அந்த திருக்குறள் தெரியாது மற்றவர் பற்றிலர் நானார் படி போயிட்டு அதனால் உடனே இவர் கீழே வந்தாராம் முன்பு நின்று அறிதில் நீங்கி மொய் இரையுந்து நானும் பின்பு வந்தானி அன்பு கொண்டு உய்ப செல்லும் அவர் திரு முகலி ஆற்றின் பொன்பு உனக்கு அறையில் ஏறி புது மலர்காவில் புக்கார் ரொம்ப அருமையா ஒளியும் ஒளியும் அப்படியே இவர் கீழே இறங்குறார் நம்முடைய சேக்கலா பெருமை அப்படி ஒளி ஒரு படியில் வச்சா அஞ்சு அஞ்சாவது படிதான் அப்படி வச்சு நானெல்லாம் ஓட ஒடையார்கள் இவர் முதல் முறைதான் போறார் நானும் பலமுறை போனவன் ஆனால் இவரோடு ஏறி இறங்க முடியல அன்பு இதோ இறங்கினார் பொன்பகல் யாரு அதை கடந்தார் இதோ சோலை வந்து காடனும் எதிரே சென்று தொழுது தீக்கடைந்து வைத்தேன் கோடுடையேனும் உங்கள் குறிப்படி உறுப்பை எல்லாம் மாடுற நோக்கி கொள்ளும் மறித்து நாம் போகைக்கின்ற நிற நீர் தாழ்த்ததென்னோ என்றாலும் இருந்தாலும் அரசன் அதனால நானும் சிண்டை பிடிச்சிட்டு வந்துட்டான் கூட பின்னால அங்க காடன் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு போனார் எப்பா இதெல்லாம் பக்குவப்படுத்தி போய் நாங்க மேலே மலைக்கு போயிட்டு வரோம் அப்ப சொன்ன திண்ணனார் வேறு இந்து இருக்கிற திண்ணனார் வேறு அந்த இருந்த தின்னனார் நாகனுடைய பையன் தத்தையனுடைய பையன் அந்த பொத்தப்பினாற்றினுடைய அரசன் வேட்டுவர் பிள்ளை அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார் இப்பொழுது காலத்தினாத இருக்கலாம் என்று சொன்ன உடனே நாமம் கேட்டார் மேலே போனார் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கண்டார் பின்னை அவனுடைய காலத்தை கண்டார் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தார் எல்லாம் நாகன் வந்தா ஏண்டா தம்பி இப்படி வந்து முதல் வேட்டையாடி வந்து இப்படியா இருக்கிறேன்னு நீங்க யார் சுயோ உன்னு பெத்த உண்டாரு இல்லையே அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தார் அகன்றார் அகரிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தார் தான் ஒரு அந்த புத்தப்பி நாட்டுக்கு அதிபதி என்பதையும் மறந்தார் தன் நாமம் கெட்டார் சின்ன பேரும் கூட போகுது தலைப்பட்டார் நம்பி தலைவன் தாளி அந்த தாண்டகத்தை மாத்திக்கிட்டேன் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாலிங்கிறது அப்புறம் தேவாரம் இங்கே தலைப்பட்டார் நம்பி தலைவன் தாளி அப்படி ஆயிட்டு அப்ப இருந்த உடன் வந்தான் அழக அந்த திண்ணனார வேற என்ன அங்கிவன்மாலையில் தேவர் தம்மை கண்டாணித்துக் கொண்டு வங்கியினை பற்றி போதா வல்லூடும் பெண்ண நீங்க அரசர் அரசன் மேலும் என்னடா சின்னர் மேல போனமா போன உடனே அந்த காலத்தின் பார்த்தானாம பார்த்த உடனே உடும்பு பிடியா புடிச்சுட்டான்டா ஏன்னா அவனுக்கு உடும்புதான் தெரியும் அதனால அல்லவா நீங்க இந்த தான் உடும்ப பிடியா பிடிச்சு வெளியார் முன் பானசுதை வண்ணம் வேடுவன் சொல்லுகின்ற போல எப்படி சொல்லுவான் வேற மாதிரி சொல்லுவான் கோப்பெருஞ்சோடனும் பிசுராந்தியும் போல நீங்க அவனுக்கு ஏதாவது அறிவிப்ப உடும்பு புடியா உடும்ப புடிய தலைவனாயிருந்து நம்ம வீட்டுக்கு போற மாதிரி அந்த அவர் தேடிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறான் நம்ம நாகன் நம்முடைய அரசு அதெல்லாம் பேச்சுக்கடமில்ல போட நங்குல தலைமை விட்டான் அலப்பட்டான் தேவர்க் தின்னா நீதான் என்ன மால் கொண்டாய் என் பேரு முதலி அல்லையோ இருந்தாலும் காரனுக்கு மனசு கேட்கல என்ன பாணி இப்பதானு அப்பா பட்டம் கட்டினாங்க முதல் தரமா நாங்க இப்ப காலத்து வந்து இருக்கிறோம் என்ன ஒண்ணு பிடிச்சது பேய் பிடிச்சிட்டு பிசாது பிடிச்சிட்டு நீ எங்களுக்கு எல்லாம் தலைவன் அல்லவாப்பா என்று என்ன அமன்ச்சால் வாரம் சொன்னா பாவம் அன்பினால ஏன் அவங்க அப்பா காலத்திலிருந்து இருக்கிறவன் அதனால காதலியே விடல காதலியே தன்னை மறந்தார் தன் நாமம் கெட்டார் அவ்வளவுதான் வன்பெரும் பன்றி தன்னை வயிறில் வதைக்கு மிக்க இன்பொரு ததைகள் வெவ்வே ரம்பி கொண்டு அவர் என்ன பண்ணார் பார்த்தார் உடனே பொசுக்கினார் புதுக்கிட்டு நல்லா செஞ்சினா எதுவும் மென்மையான இறைச்சியோ அதெல்லாம் ஒரு எடுத்து ஒரு குச்சியில் கோத்துக்கிட்டார் அதில் ஒன்று ரெண்டு கொஞ்சம் அழுத்தி பார்த்தார் கொஞ்சம் அது வன்மையாக இருந்தது வாயில போட்டு பார்த்தார் இது என்ன கொஞ்சம் நாளாக சரிவேன் இதெல்லாம் தூக்கி விட்டார் எது நல்ல மென்மையா இருக்கோ அதை மட்டும் எடுத்து மீண்டும் வாயிலிருந்து எடுத்து கோத்துக்கிட்டு சிவசிவ சிவசிவா அன்பிற்கு உண்டோ அடைக்கந்தால் ஆர்வலருக்கு புண்கண்ணியை பூசல் தரும் அவர்களுக்கு செய்வது தவிர்ப்பது இதெல்லாம் சொல்ல முடியுமா எதை அவங்க செய்யறதை தடுக்க முடியும் தடுக்க முடியாது அப்படி கோத்துக்கிட்டாராம் கோத்துக்கொண்டு இன்புறு தசைகள் வெவ்வேறு அம்பினால் இருந்து கொண்டு கோழினில் கோத்து காய்ச்சி கொடுந்தசை பதத்தில் வெவ்வே வாலிய சொமுன் காண்பான் வாயினில் அதிக்கி பார்த்து சாலவும் இனியெல்லாம் சருகிளை என இந்த கல்லை ஏலவே கோழி கூட அதன் மிசையிடுவாரானார் தேய்க்கலை பறிச்சாராம் படிச்சு விட்டு நல்ல எது பெரிய அலையா அதுக்குள்ள நல்ல அப்படி இதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு பொட்டனம் கட்டிச்சு கட்டிவிட்டு மருங்கு நின்றவர்கள் பின்னும் மயல் மிக முதிர்ந்தான் இறைச்சி காட்சி அதிக்கு வேறு பெரும் பசி உடையும் பேச்சிலும் அவன் பார்த்தான் ரெண்டு பேரும் என்ன நடுப்புற வாயில வாயில போடுறான் பசிடா பசி பாவம் பாவம் துப்புறான்டா ஆமாடா துப்புறான் என்னமோ சரியான பேய் பிடிச்சுட்டுதோ உனக்கு ஏன்னா அவன அவளைதான் அறிய முடிஞ்சது என்ன பண்றது என்ன செய்தார் தரும்பரி சுணரான் மற்ற தசை புற தெரியா நின்றான் தேவுமால் கொண்டான் ஆக இவனை ஏதோ பேய்ப்பு சாதி பிடிச்சது அதனால மற்ற இதனை தீர்க்க ஆவதொன்ற தேவராட்டியை நாகனோடு மேவி நாம் தீர்க்க வேண்டும் வேட்டைக்கானில் ஏவல் ஆட்களையும் கொண்டு போது நின் போனார் அவ்வளவுதான் அவங்க என்ன பண்ணாரு சரி இதெல்லாம் நம்மாலும் நிற்க முடியாதுப்பா நேரம் அவங்க அப்பா கிட்ட போவோம் இந்த மாதிரி தம்பிக்கு மயக்கம் முடிச்சு போச்சு சொல்லிவிட்டு அந்த தேவராட்டி பூஜை போடுறாள் அவளையும் அழிச்சிட்டு வந்து நம்ம இவளுக்கு மருத்துவம் பார்ப்போம் போ என்று போனார் போனார் போனார் இனிமே போ திரும்பி வர மாட்டேன் அவ்வளவுதான் அவங்க வேலை முடிஞ்சு போச்சு அன்னையையும் அத்தனையும் அன்றேத்த முடிஞ்சு போனது அவரை பற்றி பேச்சே இல்லை என்ன செய்தார்கள் பின்னால வரும் ஒரே ஒரு பாட்டு எல்லாம் ஜோசியம் எல்லாம் பார்த்தாங்க எப்படி பையன் இனிமே நம்ம பக்கம் சேர மாட்டாருங்க அப்படியா சிவசிவா முருகா முருகா முருகான்னு விட்டாங்க அவ்வளவுதான் வேற என்ன அப்படி ஒரு பாட்டு பின்னால வரும் அதை பார்த்து எனவே இனியெல்லாம் நாம் சின்ன நாரோவே தொடர்கிறோம் என்னமோ பா வணக்கம் இப்படி முதல் வணங்குறாங்க மஞ்சனம் மாட்ட உன்னி முனதி நன்னீர் தூய வாயில் கொண்டு சொன்னது என்ன இந்த ஒரு பார்ப்பான் என்ன செய்வார் அதெல்லாம் தண்ணியை ஊற்றுவார் சரி தண்ணியை ஊத்துறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போகணுமே என்ன பண்றது என்ன இருக்கு என்ன அப்படி கமண்டலம் ஞாபகத்துக்கு நல்ல அன்புடையவர்களுக்கு புறத்தொருப்பு என்னையா பண்ணும் அகத்துருப்பே போதும் அது போல பார்த்தார் இப்ப இருக்கிறதுல நம்முடைய கருவிகரணங்களிலே தண்ணிய எந்த கருவி கொண்டு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கேட்டா இந்த வாயாகிய கருவி கொண்டுதான் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அப்படியே எடுத்துட்டு போகலாம் காதுக்குள்ள விட்டா கீழே வந்துடும் காதுக்குழு நிற்கவும் நிற்காது வேற எதில் நீங்கள் தண்ணி எடுப்பீங்க கையில தான் ஒரு கை வில்லு இருக்குதே ஒரு கையெல்லாம் தேக்கல் எல்லாம் இது இருக்குத உணவு இருக்குதா ரெண்டு கை தானே இருக்கு என்ன பண்றது யோசனை வந்தது சரி நல்ல பொன்புகொழி போய் அப்படியே தண்ணி தினட்டு வாயில் எவ்வளவு கொள்ளுவோ அவ்வளவு ஆன் பார்த்து எவ்வளோ அப்படி எடுத்துக்கிட்டோம் தண்ணி பாய்ப்பையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு எண்ணி மானது கொண்டு பொறுக்கல ஏண்டா அது வாய் என்ன வாயில போய் எடுத்த வாய்ப்பா ஏ பெருமானை பற்றி எப்படி இருந்து சுயமது வந்ததோ அது முதல் அது தூய வாய் தான் வெத்தல பாக்கு போடுறது இல்ல நீளமான அலம்பிட்டு சுத்தப்படுத்தி தான் வர்றது உண்டே தவிர தொடச்சுக்கிறது இல்லை அத பத்தி கவலை இல்லாம போயிச்சு எச்சில் ஒன்று அது யாருக்கும் எச்சில் என்னது விலங்குல அப்படி போட்டு அதனால அதெல்லாம் தெரியாது வாயில் நீர் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு தூணரும் பள்ளி குஞ்சி மேல் துதைய கொண்டார் சரி ரெண்டு பூவை சூட்டினா ரெண்டு என்ன பண்றது சட்டை இருந்தா பயில வைக்கலாம் சட்டை கிடையாது இந்த காலத்துல மடியில் வைக்க மனசு இல்ல தலை அப்ப எல்லாருமே கூந்தல் வச்சிருந்த காலம் ஆண் பெண் ரெண்டு பாலம் அல்ல அப்படி கூந்ததுனால அதுல வந்து ரெண்டு மூணு எடுத்து சொருகிக்கிட்டு நாலஞ்சு பூ எடுத்துக்கிட்டா நாலஞ்சு தலையெடுத்து சொல்லிக்கிட்டேன் ஏன்னா அது காத்துல பறந்துட்டா என்ன பண்ணிட்ட சொல்லிக்கிட்டார் ஆஹா இப்போ என்ன ஆச்சு தயார் ஆச்சுதுன்னா என்ன தண்ணி ஊற்றணும் வாயில் இருக்கு பூ ரெண்டு எல்லாம் பொண்ணும் தலையில் இருக்குது அவருக்கு நிவேதனம் பண்ணணும் கையில் இறச்சி இருக்குது வாயினால ரெண்டு பறையணும் அது தண்ணி ஊற்றுன பிறகு வாய் ரொம்ப சுதந்திரமா அப்போ ரெண்டு பறிஞ்சிக்கலாம் ஆஹா நாலும் ரெடி ஆகிட்டு போடான்ட்டா நேராக மேலே போனாராம் தனு ஒரு கையில் வெ சரத்துடன் தாங்கி கல்லை புனிதமல் இறை நல்ல போனகம் ஒரு கை ஏந்தி ஒளியும் இப்ப பாத்தியா இதோ இப்பொழுது தின்னனார் இப்பொழுது காலத்தி மலை ஏறுகிறார் அப்படி எப்படி ஏறுகிறார் ஒரு கையில் வில் ஒரு கையில் இறைச்சி மேல் தலையிலே பூவும் அந்த பச்சிலையும் வாயில் நீர் அப்படி மேலே ஏறு இப்படி மேலே செல்லுகின்றவர் பத்தாவது படியில ஒருத்தனர் நாயனார் என்று பாவம் பாரு போயிட்டார் பாவம் அடாடாடா நான் போய் சீக்கிரத்துல வந்தேன் இருந்தாலும் ரொம்ப நாளா பட்டினி அவர் இழைச்சிருக்கார் என்று கருதி பக்கத்துல சென்று நேற்று இருந்த பூவையும் இதையும் நிர்மாலியம்னு பேரு அதை மீண்டும் போடக்கூடாது போடக்கூடாது நமக்கு நீங்க கால வழிபாட்டுல அதான் சொல்றது லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு பூ மாலை வாங்கி காலையில் நீங்க உஷா காலத்துல போட்டாலும் உச்சிக்கலத்தில் அது பூஜை ஆகும் போது எடுத்துட்டா நிர்மாலியம் நிர்மாலியம் தான் அப்புறம் ஒரு தரம் போட்டு எடுத்துட்டா எடுத்தது நிர்மாலியம் மீண்டும் சம்பந்திக்கு அப்படி இல்ல கிமுல இருந்து கிபி வரைக்கும் ஒன்னையே போட்டுக்கிட்டு இருக்கும் ஏன் அதுக்கு அறிக்கை குளிக்கிறது படக்கம் இல்ல அப்படிதானா சம்பந்தியனா யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஏன்னா அவர் அலங்காரப் பிரியர் இவர் அபிஷேகப் பிரியர் இவருக்கு தண்ணிய கொட்டணும் அவருக்கு அலங்காரப்ரியர் சங்க சக்கரம் என்ன இது என்ன சீதா பிராட்சி திருமகள் என்ன அப்படி வேண்டது இவருக்கு அப்படி இல்லை கொட்டரா தண்ணிய விடாம ரெண்டு கிள்ளி போடுறா என்ன பண்ற சம்பந்தி இல்லை இது சம்பந்தப்பட்ட ஒரு சம்பந்தி சம்பந்தியாக ரொம்ப அதிகமா உறவு கொண்டாடுறது அருணகிரநாதர் தான் ஏன்னா அவரு மாப்பிள்ளைய பிடிச்சார் மாப்பிளை பிடிக்கும் போது ரெண்டு பேரும் இணைச்சிடுவேன் இருக்கு அதனால பல திருப்புகள் என்ன பண்ணுவார்னா இப்படி இருக்கின்றவருக்கு மகனே அப்படி இப்படி எல்லாம் இருக்கிறவனுக்கு மாப்பிள்ளையே அப்படி ஆகவே ரெண்டு பேரையும் சம்பந்தி ஆகி போனாண்டார் பல திருப்புகளில் அதனால இங்கேயும் சொல்வார் அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை மழூளை பிடித்தோனை மாகாணி நான அவைதனில் நடித்தோனை மாதாதையே ஏனாகும் வருவோ நீருகா நீ எப்படி இருப்பேன் அருகும்புள்ள முடிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆதாரமானவனை இந்த உயிருக்கெல்லாம் பற்றுக்கோடாக இருப்போம் மா காளி நான உணம் அவைதனில் நடித்தோம் நல்ல நட்டம் பயிடுவோம்